तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமம் நோபோகம் துசே தச்சானிய इंगे அவதூத பிராமண குருவாகிய தத்தாத்திரேயர் எது மகாராஜாவுக்கு மேலும் தன்னுடைய குருமார்கள் என்று சொல்வதன் மூலம் திருஷ்டாந்தங்களை சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறார் தேன் எடுக்கிறவன் தேனை பறிச்சிட்டு போயிடுற மாதிரி செல்வம் போயிடும் ஆகையினாலும் நாம் எப்பவும் பணத்தை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறார் அதாவது பொருளை வந்து சேர்த்து வைக்கிற ஏற்கனவே தேனி பூச்சி மூலமாக சொன்னார் இங்கே திரும்பவும் அதே தான் சொல்றார் எது துக்க சஞ்சித்தம் தத்து அந்நா துங்கே இதான் விஷயம் லோபிகளாலே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எந்த ஒரு செல்வம் இருக்கோ வஸ்துக்கள் அது செல்வமா இருக்கலாம் எதா இருக்கு வேணாலும் இருக்கலாம் அதை வந்து இன்னொருத்தான் அனுபவிக்கிறான் லுப்தகிங்கிறதுக்கு லுப்தர்கள்னா லோபிகள்னு அர்த்தம் லோபின்னா என்ன அதான் இங்க சொல்ற லோபியோட லட்சணம் இதுதான் ந உபோக்யம் நச்ச தேயம் அதாவது தான் அனுபவிக்க மாட்டான் மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டான் இது மாத்திரம் இல்லை இன்னொரு விஷயம் இன்னும் இருக்கிறதுல திருப்தியும் இருக்க இன்னும் சேர்த்து வைக்கணும்னு நினப்பான் இது ஒரு ஒரு டைப் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதாவது மற்றவர்கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் எங்கிட்ட வந்துடணும் இந்த கிளப்டோமேனியான்னு என்ன இல்லாம சொல்லுகிறார்கள் அது மாதிரி பெரிய பணக்காரனா இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுறானு பாத்திரத்தெல்லாம் திருடுறான் ஆனா திருடணும்னு இல்லை அது ஒரு வியாதியா இருக்கு அப்படிதான் சொல்லுகிறார் அது மாதிரி இந்த லோபி என்ன பண்றான்னா நிறைய சேர்க்குறான் தான் அனுபவிக்க மாட்டேங்கிறான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேங்கிறான் தன் குடும்பத்துக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான் அது மாத்திரம் இல்லை இன்னும் இருக்கிறதுலாம் வேற வரணும் வரணும்னு நினைக்கிறான் அந்த அம்சம் இங்கே சொல்லலை ஆஹ லுப்தைகி எது துக்க சஞ்சிதம் சாதாரணமாக சம்பாதிக்கிறான் கஷ்டப்பட்டு எப்பயோ சேர்த்து வைக்கிறான் வச்சுட்டு அது இருக்குங்கிறது ஒரு ஏதோ ஒரு ஒரு சந்தோஷம் அடிக்கடி பீரோவை திறந்து பார்த்துக்க வேண்டியது சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கதவை சாத்திட வேண்டியது அப்படிலாம் நம்ம அந்த காலத்தில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட்டினத்தார் பாட்டில் வரும்மே வாங்கின வட்டி எங்கே ரொக்கம் எங்கே அப்படி ஒரு பாட்டு உண்டு தெய்வபக்தி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லுவார் அதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தானும் அனுபவிக்கிறது இல்லை தானம் பண்ணாலாவது திரும்ப கிடைக்கும் சொல்லுவார்கள் நம்ம அனுபவிச்சாலாவது பரவாயில்லை அதுக்கு பலன் கிடையாது அனுபவித்ததுன்னா தீர்ந்து அது என்ன ஆகுறதுன்னா தச்சுமே அர்த்தவித்து மதுஹ மது இவ அப்படின்னு அர்த்தம் அர்த்தவித்து சொன்ன எங்க பணம் இருக்கு விஷய வஸ்து இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கான் அர்த்தவித்து அந்யஹா புங்கே அதோட சேர்க்கணும் அர்த்தவித்துன்னா என்ன அர்த்தம் யார்கிட்ட என்னெல்லாம் வச்சிருக்கான் வெளியில காமிச்சுக்காம உள்ளுக்குள்ள ரகசியமா வச்சிருக்கான்னு ஒருத்தனுக்கு தெரியறது யாருக்கும் ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போயிடும் எப்படியும் எத்தனை நாளைக்கு தான் ரகசியமா வச்சுக்க முடியும் ஆக என்னால அர்த்தவித்து அது தத்து புங்கே அதை அனுபவிக்கிறான் எப்படின்னா மதுஹா மது இவ உக்காராந்த நபும்சகலிங்க மதுசப்தா மது மதுனி மதுனி படிச்சிருக்கோன்னு அபகரிக்கிறோம் அவனுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் இருக்கும் தெரியும் தெரிஞ்சு தேனை போய் எடுத்துன்னு வந்துருவான் அதே மாதிரி இந்த அர்த்தம் வைத்திருக்கானே செல்வம் யாரா இருக்கையெல்லாம் ரகசியமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவன் அதையும் எப்படியாவது பறிச்சுன்னு வந்துருவான் ஆகையினால என்ன சொல்றாரு இதுக்கு லோபியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் லோபியா இருக்கக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் இங்க திருஷ்டாந்தம் வந்து மதுஹாதம் தேன் எடுக்கிறவன் தேன் எடுக்கிறவன் தேனை எடுத்துட்டு போற மாதிரி லோபிகளோட பணத்தை திருடன் எடுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கிறது அர்த்தம் இதுல இருந்து சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிற விஷயத்த நாம பிறகு பார்ப்போம் இந்த அளவுல நான் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்றேன் नदेयं संचितं, भुंते மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் என்ற தலைப்பிலான